வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் யாரும் இல்லாத காட்டு பகுதிகளுக்கோ அல்லது நடு இரவிலோ தனியாக செல்வதற்கு நிச்சயமாக அஞ்சுவோம் ஏன் அஞ்சுகிறோம் என்றால் நம் உயிர் மீது நமக்கு அவ்வளவு பயம் இரவிலோ அல்லது தனியாக செல்லும் பொழுது வேறு ஏதேனும் உயிரினங்கள் நம்மை தாக்கிவிடுமோ என்ற அச்சத்தால் நம் அதை தவிர்த்து விடுவோம் ஆனால் சில ஞானிகளும் முனிவர்களும் சித்தர்களும் காடுகளில் பல ஆண்டுகள் தங்கியிருந்து தவம் செய்திருக்கிறார்கள் எப்படி அது முடிந்தது அவர்களுக்கெல்லாம் அந்த காட்டு உயிரினங்கள் மீது பயம் இன்னும் சொல்ல போனால் இப்பொழுது எத்தனையோ ஆயுதங்கள் எல்லாம் நவீன முறையில் தயாரிக்கப்பட்டு விட்டன ஆனாலும் கூட நாம் காடுகளுக்கு செல்ல அஞ்சுகிறோம் அந்த காலகட்டத்தில் எப்படி அந்த சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் காடுகளிலே இருந்திருப்பார்கள் என்றால் அவர்களெல்லாம் தன் உயிர் எந்த அளவிற்கு முக்கியமோ தன் உயிர் மீது எந்த அளவிற்கு அக்கறை இருக்கிறதோ அதே அளவிற்கு எல்லா உயிரினங்களையும் நேசித்தார்கள் ஆகையால்தான் அவர்களுக்கு பிற உயிரினங்களிடமிருந்து எந்த அச்சமும் ஏற்படவில்லை நாம் காட்டு பகுதியில் இருக்கக்கூடியவராக இருப்பின் அந்த காட்டு விலங்குகளின் சுபாவங்களை நாம் அறிந்து கொண்டால் நிச்சயமாக அதன் போக்கிலே நாமும் போக தொடங்கி விடுவோம் அப்பொழுது அந்த விலங்குகளால் நமக்கு எந்தவித அச்சுறுத்தல்களும் நேராது அதைவிடத்தும் நம் உயிரைப் போலவே எல்லா உயிரினங்களையும் நேசித்தால் நிச்சயமாக நாம் எந்த உயிரினங்களுக்கும் தீங்கு செய்ய நினைக்க மாட்டோம் அவ்வாறு நாம் தீங்கு செய்ய நினைக்கவில்லை என்றால் பிற உயிரினங்களும் நமக்கு தீங்கு செய்யாது மனித வாழ்க்கை அல்லது மனித உயிர் எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்குத்தான் ஒரு சிறிய பூச்சி முதல் கொண்டு தாவரங்கள் மரங்கள் செடிகள் விலங்குகள் பறவைகள் என எல்லாவற்றிற்கும் உயிர் உண்டு அந்த உயிருக்கான முக்கியத்துவம் உண்டு இதை உணர்ந்த வள்ளலார் வாடிய பயிரை கண்ட வாடினேன் என்று சொன்னார் அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன என்றால் அவர் வாடி இருக்கக்கூடிய பயிரை கண்டபோது வாடி நிற்கவில்லை அந்த பயிர்களை வாட்டத்திலிருந்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று அக்கறையோடு ஓடி சென்றார் அவ்வாறு பிற உயிர்கள் மீது அக்கறையும் அருளும் இருக்கக்கூடியவர்கள் அத்தகைய அருளை பெற்ற நெஞ்சை உடையவர்கள் நிச்சயமாக தன்னுடைய உயிரை பற்றி கவலை கொள்ள மாட்டார்கள் என்று சான்றோர்கள் சொல்கிறார் இதை கூறும் வள்ளுவர் மண்ணில் உள்ள எல்லா உயிர்கள் மீதும் கருணையுள்ளம் கொண்டவர்கள் தங்களுடைய உயிரை எண்ணி அஞ்ச மாட்டார்கள் அல்லது அஞ்சக்கூடிய நிலை ஏற்படாது என்று சொல்கிறார் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஐந்து அருள் எண் மண்ணுயிர் ஓம்பி அருள்வார்க்கு இல்லை அஞ்சும் வினை மீண்டும் குரல் மண்ணுயிர் ஓம்பி அருள்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை